அவரை பற்றி நபி சொல்லாஹும் அலிஹி வசல்ல விசாரித்த போது அவர் இறந்து விட்டதாக கூறினார்கள் இதை முன்பையினிடம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா அவரது அடக்க தளத்தை எனக்கு காட்டுங்கள் என்று நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு அவரது அடக்குத்தலத்துக்கு வந்து அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்